அதற்காக நான் தேவனை ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் ஆயத்தமாக இருந்தவர்கள் கல்யாண வீட்டுக்குள் பிரவசித்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது ஒன்னாவது பத்து கணினிகள் காத்திருந்தார்கள் எதற்காக அந்த பயணத்தில் போவதற்காக தான் அதாவது கல்யாண வீட்டுக்குள்ள போவதற்காக பத்து பேர் காத்திருந்தார்கள் மகிமைப்பு மிதாக அதாவது நானும் கட்டுறவர்கள போவேன் என்று அநேகருக்கு ஆசை இருக்கலாம் அநேகர் காத்திருக்கலாம் இன்று வெளியே உள்ள பிரசுரெல்லாம் அதாவது கிடைச்ச நாள் வருகையை பற்றி ஆண்டவர் வரப்போகிறார் வரப்போகிறார் வரப்போகிறார் வருகையிலே போக வேண்டும் என்று எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் மனவோ வந்த போது அந்த போது இங்கே பார்த்தால் ஆயத்தம் இல்லை அந்த மனவரிமைக்குள் பிரவேசிக்கூடிய ஆயத்தம் இல்லாதபடியினார் அவர்கள் ஆயத்தம் போட போனார்கள் அதற்குள்ளாக ஆயத்தமாக இருந்த ஐந்து பேரும் அந்த மனவரைக்குள்ளே பிரவேசித்து விட்டார்கள் கதவும் பூட்டப்பட்டது என்று நாம் காணுகிறோம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அறுபடியால் தேவருடைய பிள்ளைகளே அங்கே போய் ஆயத்தமாக முடியாது இங்கேயே நாம் ஆயத்தமாக வேண்டும் இப்பொழுது அந்த ஆயத்தம் நம்ம அந்த ஆயத்தம் எப்படி இருக்க வேண்டும் என்று இதில் தான் எழுதி மகிமை இதற்குள்ளேதான் வரும்போது அவரோடு ஆயத்தப்படுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் எழுதி தான் நாங்கள் இப்போ கடந்த சிவகழமை புறப்பட்டு புதன்கிழமை சென்னை சென்றோம் அங்கே வெளிநாட்டுக்கு விசாவுக்கு அனுப்ப தேவனுக்கு மைனோ உண்டாவதாக அங்கே போகும்போது அங்கிருந்து எல்லா விதமான அதாவது பேப்பாகிவிட்ட இதை கொண்டு கொடுத்த அனுப்பிவிடுவார்கள் என்று எங்களை வரவழைக்கிறவர்கள் அதற்கான எல்லா தஸ்தாவதிகளும் அனுப்பியிருந்தார்கள் அவைகளை பெற்றுக் கொண்டு நாங்கள் சொன்னோம் அங்கே போகும்போது இந்த சம்பவங்கள் எல்லாம் எனக்கு நிலை முதலாவது எங்களுக்கு உதவிக்காக நாளை கூட்டிக் கொண்டு போகிறோம் உள்ளே விடமாட்டோம் என்று விட்டார்கள் சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும்தான் உள்ளே போக முடியும் வேற யாரும் உள்ளே போகக்கூடாது கேட்கலேயே சிக்கப் நடந்தது அதான் நான் சொல்லுகிறேன் அதாவது தெரியுது இது ஒரு நாட்டிற்கு போவதற்கே இவ்வளவு காரியம் என்றால் பரவகம் என்றால் எப்படி பலகத்துக்கு சாதாரணமா போக முடியுமா ாவதாக அங்கே தேவதேத்தமா ஆயத்தமான சீட்டை காட்டுங்கள் என்றால் இல்லை என்றால் திருப்பி அனுப்பிவிடுவார்கள் அப்படியே முதலாவது ஒரு செக்கப்பு அப்புறம் உள்ளே போன பிறகு அங்கே உள்ள கேட்ட ஒரு பெரிய செக்அப் கருவிகளை வைத்து மற்றும் அந்த கூர்வீர்களாக இருக்கிறேன் திரும்பி உள்ள தொடர்பு உங்களுக்கு இருக்கக்கூடாது பண்ணி கொண்டு போங்க இப்படி எல்லாம் வெளிவாக என்ன தொடர்பு இருக்கக்கூடாது என்ற இந்த தடை உள்ளே சென்ற முதலாவது காரியங்கள் சரி ரெண்டாவது காரியம் சரி மூன்றாவது இடத்துல போகும்போது இன்னும் ரெண்டு பேப்பர் வேண்டும் அங்கீகரிக்கப்படாது என்று எல்லாம் சரியா இருக்கிறது சரியாகிவிடும் என்று நினைத்தோம் ஆனால் போக வேண்டிய இடத்துல போன சரியில்லை இன்னும் நீங்கள் இன்னொன்னு காரியங்களை கொண்டு வர வேண்டும் நாலு மணி வரைக்கும் இல்லனா நாளைக்கு தான் என்று சொல்லிவிட்டார்கள் ரெண்டு மணி நேரம் தான் இருக்கிறது தேவனுக்கு மகிம உண்டாவதாக நாம் ஜெபத்தோடு வெளியே வந்தோம் அதாவது வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய மறு மணி நேரத்திற்குள்ள நம்முடைய கைக்கு வந்தது எல்லா காரியங்களும் சரியாக்கப்பட்டது கொண்டு சென்றோம் மலர்ந்த முகத்தோடு வாங்கினார்கள் மறுபடி நமக்குள்ளே செய்ய வேண்டிய செக்அப் எல்லாம் செய்தார்கள் நீங்கள் போகலாம் உங்களுக்கு எல்லாம் ரெடியா என்று சொன்னார்கள் தேவனுக்கு மகிழமை இது இந்த உலக பிரகாரமான காரியத்திலே இது இந்தியாவை விட்டு ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போவதற்கு இவ்வளவு காரியங்கள் உண்டென்றால் பிரதோசம் எப்படி தேவருக்கு மகிமை ஆறுபடியால் ஆயத்தம் ஆயத்தம் இருக்கிறதா நம்ம இல்லை என்கிறத இப்பொழுதே நான் என்ன ஆயத்தம் அங்கே இல்லை அதாவது அந்த ஐந்து பேரு தீவட்டியும் இருந்தது திரியும் இருந்தது எவ்வளவு இருந்தால் எண்ணெய் வந்தால் எண்ணெய் இல்லை தேவனுக்கு மகிழ்ச்சியாவதாக எண்ணெய் இல்லாமல் தெரியப்படி அறியும் நெருப்பும் இருக்கிற பரிசுத்தார்கள் பெற்றிருந்தார்கள் எல்லாம் ஆத்துவாவில் மீட்கப்படுகிறார்கள் அவர்கள் கண்ணிகைகள் தான் அவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள்தான் அதனால் எண்ணெய் குறைவாய் இருந்தபடியால் லைட் போகிறது அறிந்த லைட்டோடு மனவருக்குள்ளே போக அனுபவங்கள் எப்படி இருக்கிறது கைமுகம் தொடர்ந்து ஐந்து பேர் போய்விட்டார்கள் கைவிடப்பட்டால் ஐந்து பேர் படம் விட்டார்கள் ஒரே சபைக்குள்ள இருக்கிறோம் நாம் ஆயத்தமா இல்லாவிட்டால் நம்ம ஆவியின் நிறைவுகள் இல்லாவிட்டால் இருந்துட்டோர்கள் வந்து திரும்ப ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுகிறார்கள் வாசகளை அடுத்தவம் செலுத்தப்படும் தெரியாது உங்களுக்கு தெரியாது அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்களும் பிள்ளைகள் தான் அன்றவரை எங்களுக்கும் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய ஆவியை பெற்றவர்கள் இல்லை இல்லை உங்களை அறிய அக்கிரம செய்கார்களே என்ன விட்டு போகவில்லை உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தாய்ப்பட்டிருந்தாலும் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுடைய செய்கிற வாழ்க்கை எனக்கு முன்பாக செம்மையா இல்லாதபடி உங்களைய எண்ணை குறைந்து போய்விட்டது உங்களுடைய சரியாக எரியவில்லை இப்பொழுது செய்ய முடியாது என்று அனுப்பிவிட்டதாக நாம் அந்த அடிக்கடி நாம் சொல்ல இவ்வளவு புள்ளை பிறகு கொஞ்சம் முறை கூடுகின்ற கடைசியில் பார்த்தால் பெண்கள் வருஷம் எப்படி இருக்கிறது ஆண்டு வருஷம் ஒரு அஞ்சாறு பேர் இருக்கிறார்கள் எல்லாருமே போய்விடுகிறார்கள் கட்டுறதுக்கு என்ன செய்ய தெரியல என்னுடைய பிள்ளைகளை அங்கே போகும்போது வாசல் போகும்போது உங்களை அறியோம் என்று சொல்லாமல் வாசலை திறந்து நம்ம உள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கத்தின உணர்த்தன்பால சொல்ல ஒரு பெருசுத்தமான புனிதமான ஒரு சபை அளித்து நம்ம அந்த கூரலுக்கு கொண்டு போவதற்காக வாருந்தோறும் நமக்கு ஆலோசனைகளை தந்து உணர்வு ஏற்பட்டிருக்கதை காண முடிகின்றது வளரில் அது இல்லை என்பதும் தெரிகிறது என்ன இருக்கிறதா எரியுமா என்கிறதை நீங்கள் இப்பொழுதை பார்க்க எப்படி சாக இருங்க நம்முடைய சகோதரர்களுக்கு அதாவது மற்ற ஆவித்துறை சோதிகளை போல அல்ல நம்முடைய ஆவித்துறையின் தீவிரம் இல்லை என்றால் குழங்கால் போது மாத்திரம் இல்லை எப்போதும் அந்தவரே இருந்தவுடனே நாம் தேவரோடு ஒன்றித்து ஒரே நிலையில் ஆகிவிட முடியும் அவரோடு கூட நாம் ஒன்றித்து வக முடியும் வரி அடக்கு போதும் அவர் நம்மை ஆற்றொழ்கின்றார் ஒரு நாளைக்கு பல தடவை நான் சொல்கிறேன் இல்லவா நிறைந்த அனுபவமாக இருப்பதும் நம்முடைய தீவட்டியிலே பார்க்கிறதில் என்னை நிரம்பி இருக்கிறோம் நம்முடைய லைட்டில் பிரகாசமாக எரியும் இருக்கட்டும் இதேவர் பெரிய காரியங்களை இந்த ஆண்டு முதல் கொண்டு செய்யப்போகிறார் என்பதில் அறிகிறபடினால் நாம் எல்லாரும் ஆயத்தப்படுகிறோம் கற்றவர்களுடைய எல்லா கருவைகளுக்காகவும் ஆண்டு பேசினோம்